உன்னிலாவிய ஐவரால் குமைசேர்த்து என்னை உண்பார் நன்னிலா வகையே நலிவானின் நுகாயோர்களே தம் உலகம் அண்ணலே அமுதே அப்பனே என்னே உன்னிலாவிய ஐவரால் குமைசீர்த்து என்னை உண்பார் பங்கயம் என்ன நலிவான் பெருமாய் என்னும் திவ் இராப்பகல் மோது வித்திட்டு உன்ன நான் அனுகா வகை செய்த போதி கண்டாய் அமுதே கார் முகில் வண்ணனே கடல்ஞாலங் காணாய் வேதியா நிற்குமை வராகால் வினயன மோதுவித்து உன் திருவடி சாதியா வகை நீ தடுத்தியந்தோதியாகியிடம் படைத்து உண்டு மடந்திடந்திட்ட சோதனேன் உடையாய் கொண்டனேன் மதுசோதனே புதுனான் அறியா வகை சுழற்சியோரை வரை காட்டி உன் அடிப்போது நான் அணுகா வகை செய்த போதி கண்டாய் மீது மருந்து சீர் மருந்தின் ஐந்து நோயடும் செக்கிலட்டு திருக்கு மை வரை நேர் மருங்குடைத்தா படுத்து நகிழ்பா நோக்கின் நான் குலம் வேர்ம கருத்தாய் விண்ணுழார் பெருமானேயா விண்ணுளார் பெருமாற் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்பு அணிவை பெற்றால் என் செய்யா நீயும் விட்டால் நுழாய் கவிதண்ணுளாய் பத்தே பரமேசனே வந்தன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுழாய் ஒன்று சொல்லாயே ஒன்று சொல்லி ஒருத்தி நிற்கலாத ஓரை வருவன் கையவரை யான் உன் திருவருள் என்ன முதனத்தோன் நீ ஓரைவர் யாவரையும் மயக்க நீ வைத்த முன்னாயமெல்லாம் மொழி பேரறிந்து என்னையும் சின்னமும் திருமூர்த்தியம் சிந்தித்தொடவே அருளனுக்கு குலமுதல் அடும் தேனை கொடுவன் கிழியில் வீக்குமை வரை பலமுதல்களுக்கும் மரமேறந்தருள் கண்டாய் உலகுக்கும் நிற்பன செல்வனவன பொருள் பலமுதல் அழைத்தாய் என் கண்ணா என் பரஞ்சுடரே என் பரஞ்சுடரே என் உன் நினைத்தாமரைகற்கு அன்புருகி இருக்கும் அதிருக்க சுமர் துணந்து அமுதம் கொண்டியோர் மூவர் குணங்கள் படைத்தளித்து கடுக்கம் அப்புண்டரே கூழ் புனல்வள்ளி அப்பனுக்கே தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோவன் சொல்லபாடவல்லார் இனவோம் கங்குளம் பகலே கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் புனங்கள் படைத்தளித்து கடுக்கும் அப்புண்டரீக புனல் பள்ளி அப்பனுக்கே சடகோபன் சொல்லப்பத்தம் கண்டபாடவல்லார் இனவோம் கங்குளம் பகலே கங்குளும் பகலும் கண் துயில் அறியாக கண்ண கைகளால் இறக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகோப்பம் தாமரைக்கண்ணன் நேதளரும் கைதொழ்திருமரங்காய கங்குலும் பகலும் கந்துயில் அறியாமல் கண்ண நீர் கைகளால் இறக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகோப்பம் தாமரை கண்ணன் நேதளரும் எங்கனேதரை கேர் உண்ணவேட்டெண்ணம் இருநிலம் கைதொழாயிருக்கும் செங்கையால் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் ரத்தம் செய்கின் நாய என் செய்கின் நாயன் தாமரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்கவிருக்கம் என் செய்கே நெருநீர் திருவரங்கத்தாய் என்னும் எவ்வுயிர் துயிர் துருகும் முன் செய்த வினைய முகப்படா எண்ணம் வண்ணா எண்ணம் முன் செய்தலக மண்டபெண் தளந்தாய் எங்களோ முடிக் நதி வாட்களில் இறையும் என்னும் வானமே நோக்கும் உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் தாய் இவள் ரத்தம் செய்தாயே கட்ட கால இட்ட கைகளாயிருக்கும் எழுந்துளாயி மயங்கும் கைகோப்பம் கட்டமே காதல் என்று மூச்சுக்கும் கடல் வண்ணா கடியைகான் திருவரங்கத்தாய் சிந்தித்தாயே சந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகோப்பும் திருவரங்கத்துள்ளாயண்ணும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீரு மல்க வந்திடா என்ன நேமயங்கும் அவன உடலிடம் தானே அழகல் கடந்த வாரமுதே சந்தித்தவர் என்னும் மாமாயனே என்னும் செய்யவாஹி மணியே என்னும் தன் புனல் சோ திருவரங்க சுள்ளாயன்னும் செய்யவாக தன் சங்கு சக்கரம் பின்னாக முதலும் பாவிய செயற்பால வே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாகாய் பற்றிலாறு பற்றினே கால சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கண்ணனே என்ன திருவரங்கத்தாயன என் தீர்த்தனே என்ன கோலமாமடை கண் பணி என்னுடைய கோமல கொழுந்தே கொழுந்து வானவர்கள் குண்டேந்திக் கோணிரகாத்தவன் என்னும் அழுந்தழுமா அனல வெவ்வேயர்க்கும் திருமகள் என் திருமகள் சேர்மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருகித்தால் இழுந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்ன அன்னொரு வேடம் தடுவே கொண்ட ஆய் மகளன் மனே எண்ணம் திருவரங்கம் கோயில் கொண்டானே முடிவுகள் தனக்கு என் திருமகள் சேரு மாறுவனே என்ன என்னுடைய நின் திருச்சால் இடுந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் வேளம் தடுவ நீ கொண்ட ஆய் மகளன் மனே எண்ணம் என் திருவரங்கம் கோயில் கொண்டானே முடிவுகள்னக்கே முடிவிவள் தன கொண்டருகிலேன் என்னும் மூவுலகாளியே என்னும் கடிகமழ் கொன்னேஎன்னும் கடவுளே எண்ணம் திருவரங்கனே எண்ணம் அடியடையாதனடியே முகில் வண்ணன் அடியை அடைந்த அருள் சூடி உய்ந்தவன் மொய்வுணல் உருணல் துகில் வண்ண தூணீச் சேற்பன் வண்பு நடுமே சொன்ன சொல்மா ஆயிரத்தி பத்தொன்பார் முகில் வண்ண நடிகை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் மொயகுணல் உருணல் துகில் வண்ண தூணி சேற்பன் வண்புடில் சூழ் வன்குரு கோற்வண்ண நடுமே சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்தொன்பார் வெள்ளை சுறி சுங்கடாடியே தாமரை கண்ணன் நெஞ்சினூடே பிள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நன் நமீர்காள் சுகமன்மே தெரிந்த வேதவளையம் விழா வளையம் பிள்ளை குழா விளையாட தொழியுமரா சேர் திருப்பேரையில் சேர்வண்ணானே உள்ளடாடியேந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினூடுக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நமீர்கள் வேதவளையும் விழாவுளையும் பிள்ளைக்குழா விளையாட்டொளியுமரா திருப்பேரையில் சேர்வண்ணானே நானக்கருங்குழல் தோழிமீர்கள் அன்னையர்கள் அயற்சேரியீர்கள் மாட்டேன் என் வசமன் நிதிரா புகழ் திறங்கனிவாயந்திரத்தராயும் செஞ்சுடர் நீன்முடித்தாழ்ந்ததாயும் சங்குடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரைக் கண்களுக்கு கற்றுத் தேர்ந்தும் நாளும் விழாவராத தெந்திரப்பேரையில்வே திருந்த நெஞ்சம் தோழி நான் இழந்தது வே இழந்த வம்மா திரத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் உழஞ்சினி யாரை கொண்டு உதாகோ போல எங்க எழுந்த நல் வேத தொழில் நாங்கு திருந்தா உழங்கு சங்க கையன் மாய அன்னையர்கள் முனிந்தேன் உதச்சுமாய பே முலையுண்டு மறுதிட போய் கனிந்த விளவுக்கு கண் நெறிந்த கண்ணபிரானுக்கின் பெண்மை முன்னி அவன் வந்து கணிந்த மொழியில் திருப்பேரையர்காலம்பெறவெண்ணை காட்டுமினே காலம்பெறவெண்ணைக் காட்டுமெண்கள் காதல் கடலின் மிகப் பெரிதால் நீலமுகில் வண்ணத்தம் பெருமான் நான் நிற்கும் கூடுபுணால் திரு பேரயற்கே பேரையில் சூழ்கடல் தன் நிலங்கை சற்றபிரான் வந்து வீற்றிருந்த பேரையிற்கே உக்கன் நெஞ்சன் நாடி கண்டதுவே கொண்டெல்லாரும் கூடி கார்கடல் வண்ணனோடும் திறத்து கொண்டு அலர்த்தோச்சித்தது முதலாக கொண்டவன் காதல் உரைக்கில் தோடினம் கழிய பெரிதால் ால் என்னை நீர்கள் உரைக்கின்தன் இதற்கு என் நெஞ்சு நிறவும் எனக்கு இங்கில்லை கார்கடல் ஞானமுண்டா கண்ணபிரான் வந்து வே திருந்த ஏர்வளவன் தெந்திருறின் நகரமும் நாடும் பிறமும் தேர்வேன்னைனக்கில்ல என் தோழி மீர்காள் சிகரமணி நெடுமாடனீடு தெந்திருப்பேரையில் வீற்றிருந்தூச்சா நிகரில் முகில் வண்ணன் நேமியான் என்ன கவந்திய ஒழிரோர் ஒளி உருவும் பேரும் செய்கையும் வேறவன் வையம் காக்கும் ஆடி நீர் வண்ண நயச்சுதனை அணி குருகூர் சடகோவன் சொன்ன இழந்தாது ஹோராயிரத்தொள் இவை திருப்பேரையில் மே யபத்தம் ஆழியங்கையணைய தவல்லார் அவரடி தாழியா ஓடோர் ஓடி குருவும் பேரும் செய்கையும் வேறவன் மையம் காக்கும் அடி நீர் வண்ணன சுதனை அணி குருகூர் சடகோபன் சொன்ன இழந்தாது ஹோராயிரத்தொள் இவ திருப்பேரையில் மே யபத்தம் அவர் அடிமதி தாழியாறே ஆழியழ சங்கம் வில்லு மழ தண்டம் வாழுமழ தண்டம் ஓழையழ முடிபாதமிழ அப்பன் ஓழையழ உலகம் கொண்டவாறே ஆழியழ சங்கம் வில்லு மழ தண்டம் வாழு தண்டம் முடிபாத மழ அப்பன் உலகம் கொண்டவாறு ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அரபூறு சலாய் மலை சேர்க்கும் மொழி அடல் மாறு சுழனே அழைக்க மொழி அப்பன் சாறு பட அமுதம் கொண்ட நான் நான் நிறைய மண்ணும் தானத்தவே நான் நிலவேள் மலைதானத்தவே நான் கடல் கடல்தானத்தவே அப்பன் இழந்து ஏற்றில் கொண்ட நாளை நாளுமிழ நிலநீரு மெழ பின்னும் கோளுமெழ எரிகாலுமெழ மலைதாளுமெழ சுடருதான அப்போ எழ உலகமுண்டவோனே ஓனுடைமல்லர் தொடர்ந்த ஒளி மன்னரானுட சேனை நடுங்கு மொழி நுடைத்தேவர் வெளிப்பாட்ட ஒளி அப்பன் காணுடை பாரதம் கையற போதே போசுமிருந்த புன்சக்கரில் வாண்டிசசூடமிழுந்து உதிரப்பு நலகே விளந்த சிங்கமத்தால் அப்பனால் சுய செய்து அசுரமாறு மாறு நிறைத்து ஜங்கள் இனம் மலகோல் புரள்த்துணா அப்ப நேருபடா இளங்க செற்ற நேரே நேர் சரிந்தான் கொடி கோடி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியுமணலோன்னும் நேர் சரிந்தான் மூர்த்தி கண்டேர் அப்ப நேர் அன்று மண்ணீரெரிகால் விண்மலை முதல் அன்றுர் இரண்டு பிறகு மண் மழை உயிர்தேவும் மற்றும் அப்ப நு முதல் உலகம் செய்ததுமே மே நிற கீழ்ப்புக மா புரள சுனைவாநிற நீர் பிளிகிச்சொறிகொடுங்க அப்பந்திர காத்து குன்றமெடுத்த நின்றடகோபனுரசிவை வென்று தரும்பத்த மேற்பான் அடியாருடும் கொண்டு நின்ற ஷடகோபனுரசயல் நிபுணந்த ஓராஜிர தொழிலை மேற்பார்கே கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றிய பாலயோ சராசரம் உற்சவம் நற்பாலு குய்த்தனன் நான் முகநார் பெற்ற நாட்டு கற்பாரிராம விரானையல்லால் மற்றும் கற்பரோ புர்ப்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றிய நற்பாலு பெற்ற நாட்டு நாட்டில் பிறந்தவர் நாரணற்காலியாவரோ நாட்டில் பிறந்து பராதனப்பட்டு மணிஷற்காட்ட நலையும் கரை நாடி தடைந்திட்டு நாட்டை அழித்துயு நடந்தம கேட்டுமே கேட்பாருகள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவி சுடு கீழ்மை வசபுகளே வையும் கேட்பால் பழம்பகைவன் சுசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்தார் தன்மயறிவாரை அறிந்துமே தன்மை அறிபவர் தாமவர் காலன்றியாவரோ பண்மைப்படற் பொருள்ால புனல் பண்ணி நான் முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மமயக்கிய தோத்திய சூழல்கள் சிந்தித்து சூழல்கள் சிந்திக்கு மாயன்கடல் அன்னிச்சூழ்வரோ ஆழப்பெரும் புனல் தன்னுள் அழுந்திய ஜாலத்தை அழப்படாமல் தன்பாலு கோட்டிடைத்தான் கொண்ட கேடல் திருவுருவாயிற்று கேட்டு முணர்ந்தமே கேட்டு முணர்ந்தவர் கேசவர்கியாவரோ பாட்டமிலாவை மாவழி பாதிக்க பாதிப்புகள் சென்னிரந்தார் கிடர் செய்த கோத்துக்கள் கண்டுமே கண்டும் கற்றார் கண்ணற்கரோ வண்டு செல்லு தன்னுடன் சென்ற உணர்ந்தவர் செல்வந்தன் சேரன்றி கற்பரோ எல்ல இலாத பெருந்தவத்தால் பழசீமிரை மல்லலமலை மல்லலரியுருவாய் செய்த மாயமறிந்து மாயமறிபவர் மாய வர்க்காளன்றியாவரோ தாயம் செருமுரு நூற்றுவர் மங்க ஓரை வற்காசமறியவோர் சாரதியாய் சென்னை சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல் வார்த்தையறிந்துமே வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றிவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடுமோ பொடு இறப்பி வவேன்பம் வேற தந்தாளினை கீழ் சேர்த்து தென் குரு சடகோபஞ்சொல்வாதிர தொள் இவபத்தம் வல்லாரவர் தெளிவுத்த சிந்தையர் பா மருமோ உலக தொல் தெளிவுற்ற வேவின்றி நின்ற வர்க்கின் பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணனை தென் குருகோ உற்சடகோபன் சொல் தெளிவுற்றவாயிரத்தொள் பாமருமவுலகத்துள்ளே பாலகம் படைத்த பட் பநாபாவோ பாமருமோ உலகம் அளந்த பட்பபாதாவோ பாமரை கண்ணாவோ தனியே தனியாழாவோ தாமரை கையாவோ உன்ன எண்ணுகள் சேருவதுவே பாமருமோ உலகம் படைத்த பட்பனாபாவோ பாமருமோ உலகம் அளந்த பட்பபாவோ தாமரை கண்ணாவோ தனியே தனியாளாவோ தாமரை கையாவோ உன்னைகள் சேர்வது வேறு அரண் நான் முக யாம் நில நீர் அரிகால் நுயர முதலா முத்துமாயில் அவ காத்தவெங்கோத்தாவோத்தவெங்கோத்தாவோ மலையந்தல் மாறி தன்னை பூத்தந்துடாய் முடியாய் புனகொண்டயஞ்செஞ்சொடையாய் தவிநான் முகனே வந்தால் ஏ தரங்கே தியனாய் உன்னை எங்கு தலைப்பெய்வனே எங்கு எழில் மூகுலகும் நீயே அங்குயர் முக்கான் முடி கோவலே என்னுடைய கோவலனே என் பொல்லா கருமாணிக்கமே உன்னுடைய உந்தி மலர் உலகம் அவை மூன்றும் பரந்தி உன்னுடைய உன்னை கண்டுகொண்டிட்டு என்னுடையாருவந்துவரே வந்தைது மாறறியன் மல்குனேல சுடர் தடைப்ப செஞ்சுடர் சோதிகள் பூத்து ஒரு மாணிக்கம் சேருவது அழியந்து கை மாறுபகன் வாய் செஞ்சுடர் சோதி விழ உரை என் திருமாறுவனையே என் என் மலமகள் கூரந்தன்னை மகளை அகம்பதியாய் அறிகான்றியாய் அறக்கருளையிட்டங்கை கடந்து பிளம்பு கொழிப்பன் இளையம்புள்ளை கடாய் விரல் மாலியை கொண்டு பின் செய்து அடர்த்தானோ காண்டுமே கடிய வினையே முயலும் ஆந்திரல் மேலே முயம்பின் அறக்கருகுலத்தைத் தடிந்து மீண்டும் அவன் தம்பிக்கு அருளி ஆண்டு தஞ்சோதி அமரே தினை ஏற்றரும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு யர் குலத்தே திழம்பிள்ள புக்கு மாயங்களே இயற்றி கொண்டு கொடுஞ்சேன தடிந்து ஆத்தல் மிக்க பெரிய பரஞ்சோதி புக்கவரியே புக்கவரி உருவாய் அவுணனுடல் கீண்டு கந்த சக்கரச்சல் வந்தை குறுகூர் சடகோபஞ்சொன்னோராஜத்துபத்தின் வல்லாரவரை பல்லாண்டிசைத்து கவரிசைவரேழையரே புக்கஅரியுருவாய் அவுணனுடல் கேண்டுகந்த சக்கரச் செல்வந்தை குருகோர் சடகோபன் சொன்னோராஜத்துபபபத்தின் வல்லாரவரை தக்கப் பல்லாண்டு செய்து கவரி செய்வரேளையரே எளயராவியுணம் இனைக் கோற்றங்களோ அறிேன் ஆளயம் கண்ணபிரான் திருக்கண்கள் கோலோ அறிேன் தூட வந்தாமேணான் மலரூபோல் வந்ததோண்ணம் கண்டு தோளியர் கால் அண்ணமேன் இன்செயேன் துயராட்டியேனே எளயராவியுணம் இனைக் கோற்றங்களோ அறிேன் ஆடியம் கண்ணபிரான் திருக்கண்கள் அண்ணமேர் ஆட்டியும் தோற்றியும் நின்று அன்னமேர் அன்னை நீர் நிறைந்தன் மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொடுந்தோ அரியேன் தான் திருமோ கனதாவியுள்ளே மாட்டியவள் சுடராய் நிற்கும் வாலியதோர் கனிகொல் வினையாட்டிய கொழுந்துண்டோ அறிய திருமேனி அம்மா தொண்டவாய் ஏலம் திசையுள் எல்லாம் வந்து என்னுயிர்கழர்மேல் வளையும் இன நீளவிற்கொள் கருப்புல அணிகின்றனும் செய்ய வின் சுடர்வின் மின்னு கொல் அண்ணா வியடும் அணிமுத்தொலோ அரியவலனதாவியடும் ஒண்ணிலேன் அண்ணே உடமேடைய அசுரற்கு மரக்கருகும் எவ்விடம் நிலங்கி மகரம் தழைக்கும் தளறு திருக்குண்டள காதுகளே கைவிடல் அழகின்றன கான் மின்களே ஆண் மின்களையர்காள் என்று காட்டும் வகியேன் நாள் மண்ணு வெந்திங்கள நயந்தார்கு நிறைகோல் ஏன் மண்ணினால் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே கோள் மண்ணியாவியடும் கோலிடத்தாமறையும் கொடியும் பவளமும் வில்லும் கோலிடத்தன் முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும் கோலிடையா உடைய குளிர்ஜோதி வட்டங்கோல் கண்ணங் கோலிடவான் முகமாய் கொள்கின்ற கோளிருளை சுர்ந்திட்ட கொளின் உள்கொண்ட நீல நூல் தடைகொல் அன்று மாயன் குழல் விரணார வந்துயிரை கல்கின்ற வாரரியே அண்ணவீர் களரா நித்திர நிறிமுற்றத்து நெறித்தகையறாய் என்னை நீர் சுத்தியும் சூழ்ந்த பைதர் சுடற் மணி நிறமாய் சுடர் முடிக்கு ஒத்துமை கொண்டதுள்ளே கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் நிவர்க்கும் கட்கரிய கண்ணனை குருகோற் குடயாயிரத்து வல்லார் உட்குடவான் அவரோடு உடனாயும் மாயாரே கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் இவர்க்கும் கட்கரிய கண்ணனை குருகோற் சொன்னாயிரத்தும் வல்லார் உட்குடவானவரோடு உடனாயென்னும் மாயாரே மாயாவாமணனே மதுசூதான தீயாயி நீராயி நிலனாய் Vishumbhahikkalai, ayahay tandayay, makkalahay, matrumahay, matrumahay, niyay ni ninnavahare, iivayenna niyayangale. Madhava manane, madhushudhani arulahay, tiyahay nirahay nilanahay, vishumbhahikkalai, ayahay tandayay, makkalahay, matrumahay, matrumahay, matrumahay, matrumahay. நீயாய் நீங்களே அங்கண் மலர் தந்துழாய் முடி அச்சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராயிருளாய் வழிமழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெங்கண் வெங்கோற்றமுமாய் இவையெண்ண விசித்திரமே சித்திரத்தேர்வலவா திருச்சக்கரத்தாய் அருளாய் எத்தனயோருகமும் அவயாயத்துள்ளியலு தவன்பல் பொருள்கள் உழப்பில வித்தகத்தாய் நித்தினே இவ என்ன விட மங்களே கள்ள விழ்தாமரை கண் கண்ணனேயன கொண்டருளாய் உள்ளதுமில்லதுமாய் உலப்பில்லவாய்வியவாய் தடங்குகணமேல் மறுவி உள்ள பல்யோ செய்து இவ என்ன உபாயங்களே வாசங்கள் நீக்கே என்னை உனக்கே அற கொண்டிட்டு நீ வாசமல தந்துடாய் முடி மாயவனே அருளாய் மாயவன் சேவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்து இவ என்ன மயக்குகளே மயக்காவாமணனே மதியாம் வண்ண அயற்பாய் இதற்றமுமாய் அடலாய் குளிராய் வியவாய் வெண்ணிகளாய் வினையாய் பயனாய் பின்னும் நீ துயக்காய் நீ நின்னவாரே துயரங்களே துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர் நீன் முடியாயருளாய் துயரம் செய்மானங்களாய் மதனாகியுவைகளாய்யங்களாய் துளையாய் நிலையாய் நட செய்து வைத்து சுண்டாயங்களே என்ன சுண்டாயங்களால் நின்ட்டாய் என்னையாடும் கண்ணா இன்னதோ தன்மையண்ணு உன்னையாவர்க்கும் தேற்றியமோகம் அவயாயத்தை படைத்து பின் முள்ளாய்புத்தாய் இவ என்ன இயற்கைகளே என்ன இயற்கைகளால் எங்கனே நின் கண்ணா துண்ணுகரசம் முதலாக எல்லா உறுப்பும் ஊரளின் அத்தமுத்தும் நீ உன்னை உணர ஊரில் உல பிள்ள நுணுக்கங்களே பிள்ள நுணுக்கங்களே இதனில் பிரிதென்னும் வண்ணம் தொல்லை நன்னூலில் சொன்ன குருமும் அருவும் நீ ஏலங்கள் அணிமார்பண்ணு சொன்னால் அதுவே உனக்காம் வண்ணமே வண்ணம் இன்னதொன்றொன்று அறிவதறிய வரியாய் ஆம் வண்ணத்தால் குருகோர் சடகோபன் அறிந்துரைத்த வண்ணவன் தமிழ்கள் இவை ஆயிரத்து ஆம் வண்ணத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கென்றைக்குமே ஆம் வண்ணம் என்ன சொன்றென்று அறிவதறியவரியை ஆம் வண்ணத்தால் குருகோர் சடகோபன் அறிந்துரைத்த ஆம் வண்ணவன் தமிழ்கள் அமைந்தார் தமக்கென்றைக்குமே இன்றைக்கும் என்னை உய கொண்டு போகிய தன்னாக்கி எண்ணால் தன்னை தமிழ் பாடியமேசனாய் ஆதியாய் நின் வென் சோதியாய் எம் சொல்லே நிற்பனோம் அன்றைக்கு எண்ணாய் வீயக்கொண்டு போகிய அன்றக்கண்டன்னை தன்னாக்கி எண்ணால் தன்னை தமிழ் பாடியமேசனாய் ஆதியாய் நின் வென் சோதியாய் எம் சொல்லே நிற்பனோம் எம் சொல்லே நிற்பேன் எண்ணின்னு இருண்டாய் எம் சொல்லால் நான் சொன்ன கவியின் பெண் என் முதல்வனே ஆ முதல் மணிமன் என்று தத்தேற்றி என் முதல் வந்து புகுந்து நல்லேன் கவி முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வானை என்று மரப்பனப்பன என்று மரப்பன் என்னாகிய தப்புதலின்றி தனகவிதான் சொல்லே பிலாதே विनयனை உய்யகொண்டு சப்பமே செய்து திருங்கசீர் கண்டே சீர் கண்டுகொண்டு திருந்த நல் இன் கவி நீர்படயான் சொல்லும் நீர் மயிலாமையே நீர் விலாகென்னை தன்னாக்கேன்னால் தன்னை பார்வரேன் கவி பாடும் பரமரே இன் கவி பாடும் பரமகவிகளால் தன் கவிதான் தன்னை பாடிவியாதி நன்கு வந்தால் தன்னை வன்கவி பாடு என் வைகுந்தநாதனே வைகுந்தநாதன் ஜனபல் வினமாய் தர தன்னை என் ஆக்கி தன்னை குந்தனாக உகட வந்தேன் கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ அர்வனோ ஆடி அங்கை எம்பிரான் புகழ் பார்வின் நீர் மற்றும் கலந்து வருகிறேத்து பரவாம் திருமாலின் சீர் இறப்பெதிர்காலம் பருகு மார் மனோ பிலாக தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பலின் கவி சொன்ன உதவி கே உதவி கை மாறு என் உயிரவுற்றெண்ணில் அதுவுமத்தவன் தன்னதால் செய்வதெங்கும் எங்கு மங்கும் திருமாலன்றி இன்மகன்று அங்கனேவன் குருகூர் ஷடகோபன் சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்து எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே எங்கு மங்கும் தெருமால என்னேன் மகொண்டு அங்கானே வன்குரு گور சடகோபன் கண்ணே சொன்ன ஓராயிரத் பத்துங்ங்கனே சொல்லிரும் இன்பம்பயக்குமே இன்பம்பயக்கையில் மலர்மாதரும் தானும் எப்பவேடுலகாய் இன்பம்பயக்க இனிதுடன் வேற்றிருந்து ஆள் கிన్నயங்கள் விரார் ஆழ்வத்மந்துர கிண்ணா அணிபொடில் ஜோழ் தருவாரன் விளை அன்பு வலம் செய்து கைதொழு நாள்களும் ஆகுங்களோக்க எழில் மலர் மாதரும் தானு மவ்வேடுலகை இன்பம் வீற்றிருந்து ஆழ்கின் நயங்கள் விரா அன்பு தமந்து அணிபொழுது விழாய் அன்பு வலம் செய்து கைதொழு நாள்களும் ஆகுங்கள் ஐயமுன்னின்று அகலிடத்தபு மீறடியே ஆகும் பரிசு நிமிர்ந்த திருக்குறள் அப்பாந்திகள் திருவாரன் விளை மாகாந்த நீர் கொண்டு தோவி பலம் செய்து கைதொடக் கூடுங்களோ கூடுங்கள் வைகலும் கோவிந்தனை மதுசூதனை கோளறியாய் ஆடும் பரவமிசை கண்டு கைதொழு தண்டியவனு பெரும்புகழ் வரவேள் ஐந்தா ரங்கம் பண்ணினர் வாழ் நீடுபொழு திருவாரண் விழா வாய்க்கொங்கல் நிச்சலுமே வாய்க்கொங்கல் நிச்சலும் எப்பொழுதும் மன கரும்பும் பெருஞ்சன்னலும் வயல் சோ திருவாரண் விழா வாய்க்கும் மூலகேசன் வடமதுரை பிறந்த வாய்க்கும்னி நிற கண்ணபிரி போதுகளே மலரடி போதுகள நஞ்சொதும் இரு சிவங்க பலரடியாறு முன்பருடைய பாம்பன அப்பாடங்கள் மதில் திருவாரண் விளை உலக மலிபுகழ் பாட நம்ம வினயில்லாக ஒன்று நில்லாகடு முற்றவும் தீவினை உள்ளே தொழில் மின் தொண்டேர் அன்றங்கமர்வென்று ருப்பினி நங்கை அணி நெடுந்தோழ் புணர்ந்தும் நீ நகரம் அதுவே மலச்சோலகள் சோழ் திருவாரன் விழாய் நீ நகரத்துறகின்றபிரான் நெடுமால் கண்ணன் பின்னவர் காணபுரம் வெம்போர்கள் செய்தே வானனய ஹிரந்தோள் துணைதான் சரணன்ன மெத்தொண் இலமே அன்றி மற்றொன்றிலம் நின் சரணே அன்றே அகலிரும் பொய கின்வாய் நின்று நன்னீளக்ள ஏத்தியா ஆனின் நெஞ்சிடர் சீர்த்தவிரா தன்னங்கனிதுர கின்நா செளும்பொடில் சோறு தருவாரன் விளை ஒன்றி வளம் செய்யொண்ணுமோ தேவனவள்ளத்தின் சார்வல்லவே தேவினையுள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவிசும் அமைந்த தொழிலின் உள்ளும் நவின்றி அவரும் பலம் செய்து கைதொடக் கூடுங்கள் என்று மற்றொன்றின் திறத்த சொல்லால் தன்மை தமபிரானறியும் சிந்தையினால் செய்வதான அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லைனால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் சிந்த மகிழ் திருவாரன் விளையுறை தீர்த்தனு கற்றபின் தீர்த்தனு கற்றபின் மற்றோர் சரணில்லை என்று நீ தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தனாகி செழுங்குருகோர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்களாக இவபத்தும் வல்லார்களை தேவர் தீர்த்தங்களே என்ன பூசித்து நல்கியுரைப்பர் தந்தேவியர்கற்றவின் மற்றோர் சரணில்லை என்ன தீர்த்தனுக்கு தீர்த்த மனத்தனாகி செடுங்குருகோர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்களாக இவபத்தின் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்ன பூசித்து நல்கி